يا رب لك الحمد حتى أتمّ الله بولك الحمد إذا علي ولك الحمد دائمًا ولاك أشكر الله نشكر ونستعين ونستغفر ونأوي بالله من شر و من قس هو من سبأ في عمان من يهد الله فلا مضل له واملل الفلاغيا فاشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدًا عبده ورسوله وادعو مصلي على سيدنا محمد وعلى, وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم باذعوا بالله من الشيطان وجنم بسم الله الرحمن الرحيم صدق பலரற்ற ஆர்வாளனும் நிகழற்ற அன்பழகனமாகிய வல்லவன் நாம் போற்றிமா பிரசந்தத்தை கூறவில்லை உயகத்தை படைத்து பரிபாலிக்கும் நீகவல்லோ நல்லாவற்றியவான் உங்கள் அனைத்து மஷம் எல்லாம் சுவேகத்திற்கு எழுச்சவரால் வந்து அவர்கள் அவர்களே நம் அவர்கள் அனைவர்கள் மீதும் அறைவனின் மாணிதீர் பிறப்பும் இஸ்லாமிய வீஞ்சங்களே வல்லவனோர்களுக்கு கற்களை திறக்கும் தான் அப்படி என்ற நமது வாழ்க்கை இயர்ந்து அளவு எடுத்து நடக்கும்படி இதை நாம் தகிர்ந்து வாழ்ந்தால் உயர்களும் ஜம் பெற முடியும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றான் அப்படி எங்களை முற்றும் பொழுதாக தவிர்ந்து வாழும்படி உள்ள நடிகை மட்டும் அப்பால் உங்களுக்கும் நக்கலை பிறப்பிக்களை வல்ல நல்லா உலகத்தில கண்ணியத்திற்குரியவர்களாக நம்மளை படைத்து நமக்கு உரிய வழிகாட்டல்களை முன்மாதிரிகளை அல்லா ஒரு ஆண் மூலமும் சிறு ஆண் மூலமும் காட்டிக் கொண்டிருக்கிறேன் உலகத்தில ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய பருவங்கள் கடக்க கூடிய அந்த வழிகாட்டல்கள் பின்பற்ற வேண்டும் இதை போன்றேன் அமைப்புல குடும்ப வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில எந்த முயற்சி அவன் மேற்கொள்ளும் இப்படி ஒவ்வொரு விடயத்தையும் வல்லவன் அல்லா மூலமும் சுண்ணாவின் மூலமும் நம்மளுக்கு காட்டித் தந்திருக்கிறான் எனவே கணியுசுக்குரியவர்களே அந்த அடிப்படையில அல்லாஹ் ஒரு அங்கசம்பூர்ணமான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அவர்களுக்கு கண்டு கணிபுக் அவர்களே அந்த அடிப்படையில குறிப்பாக முஸ்லிம்கள் ஆகிய நாம் இங்கே சிந்தித்த பருமைப்பட்ட சில விடயங்களை நாம் பேசுவது சார சிறந்ததாக இருக்கும் கணிப் சுக்ரிவர்களே வல்லவனா உலகத்துல மனிதன் என்ற அமைப்புல எந்த விடயமெல்லாம் மனிதன் உலகத்தில் எதிர்பார்ப்பான் தொழில் சார்ந்த விடயமாக இருக்கலாம் கல்வி சார்ந்த விடயமாக இருக்கலாம் சமூக முயற்சி தலைமைத்துவம் அரசியல் ஒவ்வொரு விளையத்திலையும் ஒரு மனிதனுக்கு உரிய வழி தாக்கல்களால் மூலமும் சும்னாவின் மூலமும் அல்லாஹ் காட்சி தந்ததை போன்று சஹாபாக்கள் தாபீன்கள் இமாம்கள் நல்லவர்கள் மூத்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில படிப்பனையையும் நம்மளுக்கு தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில நாம் இன்று தற்காலத்தில வீட்டிற்கூடிய நாம் குறிப்பாக முஸ்லீம் வாலிபர்கள் பெரியார்கள் சிறார்கள் குறை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் நாம் இழந்த மிகப்பெரிய ஒரு சொத்து சொத்தை நாம் எல்லாம்வர்களே வருடங்கள் எழுத்துடைய முயற்சி இன்றைக்கு எங்களுடைய வேத நூலாக நாம் ஏற்றுக்கொண்டதை போன்று அதே குரான நாம் இன்றைக்குரியவர்களே வெறுமனே பள்ளி வாயல்கள் போதக்கூடியதாகவும் வீட்டில சந்தர்ப்பங்கள் வார நேரத்தில் மாற்றி வைத்திருக்கின்றோம் ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த குரானின் மூலமும் எப்படி எங்களுக்கு ஓதுவதின் மூலம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசைவாக்கவும் இதை போல இந்த குரான் அன்புக்குரியவர்களே இந்த முழு சமூகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டல இந்த குரான் காட்டி எனவே இந்த சொத்தை நாம் நாம் ஏதோ பிச்சைக்காரர்களை போல சமூகத்துக்கு மத்தியில மேற்கு மத்தியிலாம் அன்பிற்குரியவர்களே குறிப்பாக முஸ்லீம்களுடைய கல்வியுடைய நிலைமையில நாம் புற்று நோக்கில இன்றைக்கு என்னோட அடிப்படை அம்சம்தான் இன்றைக்கு நாம் கல்வியுடைய நிலைமையை எடுத்துக்கொண்டான் குறிப்பாக இந்த கொழும்பு வட்டத்தில இந்த முஸ்லீம்களுடைய கல்வி எடுத்துக்கொண்டிருக்களுக்கும் ஏதோ இடத்துக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட கல்வியை தான் கண்டு கொண்டிருக்கிறோம் என்னோட சமூகத்துக்குரிய முன் மாதிரியென இங்க வை பார்க்கின்றோம் இன்றைக்கு ஒரு தாய தங்கைய பார்த்து எந்த வாக்க போல நானும் வரோனென்று சொல்லக்கூடிய குழந்தைகள் மிச்சம் அரிதாகத்தான் இருக்கின்றன கம்பிக்குரியவர்களை இன்றைக்கு நாம் தலையெழுத்த முடிவு செஞ்சிருக்கிறோம் ஆட்டக்காரனுடைய மகன் ஆட்டக்காரனாக வரோகும் அச்சரவிக்கிறவன் மகன் அச்சரவிக்கிறவனாக வரோகம் இந்த தலையெழுத்த நாம் முடிவு செஞ்சதுனால இன்றைக்கு குறிப்பாக இந்த புதுக்கடையில மாளிகாவத்தையில கொம்பனி எடுத்து பார்ப்போம் என்ற எத்தனை ஆட்ட ஓட்டக்கூடியவர்கள் தவறில்லை ஆனா எங்களுடைய எதிர்கால நோக்கத்தை நாம் பூட்டி செஞ்ச என்னோட சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களை நாம் உருவாக்கியவர்களே நாம் எமது வெறுமனே உலமாக்கலையும் முப்பாள்களையும் மாத்திரம் உருவாக்கிய சமூகம் இந்த சமூகம் அன்பிற்குரியவர்களே என்னோட வரலாறு நாம் புரட்டி பார்ப்போம் என்ன ஆச்சரியம்லா சில நேரங்கள்ல அன்னை ஆய்சல்லா வன்னா இடத்துல வந்து சில சகாபிக் பெண்மணிகள் மகளாக இருக்கிறீங்க இதை பார்த்து நாங்க ஆச்சரியப்பட மாட்டோம் ஆனா எண்ணிக்கை விட்டு வைத்தியத்துல உங்களோட அறிவை பார்த்து நாங்க ஆச்சரியப்படுறோம் சுபானவா எவ்வளவு பெரிய அறிவு தெரியுமா இதே போல அவஷாந்தா அவளுக்கு ஒரு திறமையை கொடுத்தா ரத்தத்தை பார்த்து சொல்லுவாங்க இந்த ரத்தத்துல உங்களுக்கு சில குறைப்பாடுகள் இந்த சாப்பாடு நீங்க எடுங்க வைத்தியில பொறியல்ல ரசாயனவியல்ல பேசுறோம் அந்த குரான வைத்து மிகப்பெரிய சமூகத்தை எங்கட மீமாம்கள் அந்த சகாவாக்கள் உருவாக்கினாங்க வெறுமனே சமூகத்தில குறைசார்ந்தவர்களை உருவாக்குற நேரத்தில் தொடர்புமாக்கள்ரலாறுவர்களே இஜினி நூற்றி சுட்சத்தில சுபானல்லா கெமிஸ்ட்ரிய ரசாயனவியல்ல எங்கட முஸ்லீம்கள் இந்த சமூகத்தையே வழிநடத்த கூறிய கட்டாப்புகளை அமைத்து கொடுத்தார்கள் சுபானல்லா தலைவர்கள் உருவாகிறார்கள் ஷேக் இபுல் சீகா சுஹான் அல்லா இமாம் இப்படி பல இமாம் வைக்க துறையில பல கிட்டாவுகளை குறிப்பாக இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஷேக் சீனாவட்டு வைப்பிய துறையில இவரும் ஒரு கிறிஸ்தவர் என்று போற்றக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அவரை மாற்றியிருப்பார்கள் ஆனால் அன்பிற்குரியவர்களே இந்த சமூகத்துடைய முன்னோடிகள் கிதாபு என்ற முப்பது பாதங்களை கொண்ட மிகப்பெரிய கிதாக ஷேக் ஹுசீனா எழுந்தது மாத்திரமல்ல அதிலே கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட நோய்களுக்குரிய அந்த மருத்துவத்தை அவர் காக்கிக் கொடுத்தார் முறையை செய்ய ஒரு பிள்ளைய பொம்பளைக்கு தாயிக்கு அந்த பிள்ளைய வெளியேற்ற அனுமதி தந்தது என்று மூன்று வழிகாத்தலைகளை அந்த இமாமார்கள் பேசினார்கள் நம்பிக்கூரியவர்களே அது மாத்திரமா ஆனால் இன்று நாம் எங்க சமூகத்தை ஒப்பிட வேண்டிய ஒரு தளர் சட்டத்தில் நாம் வைத்திருக்கிறார் வெறுமனே இந்த பள்ளி வாயில்களை அன்றைய காலம் வெறுமனே கொல்லக்கூடிய இடமாக மாத்திரம் அமைத்துள்ள ரச ஒவ்வொரு துறையையும் கோவிக்கக்கூடிய இடமாக அந்த பள்ளி வாயல்கள் மாறி சமூகத்தில தலை சிறந்தவர்களை உருவாக்கிறார் அம்பிற்குரியவர்களே இதனால தான் என்ன ஆச்சரியம் இந்தியா என்ன வேண்டிய சொத்தை முஸ்லீம்கள் மறைத்து வைத்து வைக்கிறார்கள் இந்த முஸ்லீம்கள் இதை மறைத்ததுனால அல்ல இடத்துல நான் அவ்வளவு பெரிய ஒரு சொத்தை இன்றைக்கு நான் உங்களிடம் கையில வைத்து வச்சோம் தல்லியுக் அவர்களே எனவே இன்றைக்குங்கள சமூகத்துடைய தலை எழுத்த நாம் மா இந்த நிலைமைகள் மாற்றப்படும்நடத்தியர்கள் மாமார்கள் எப்படி ஒவ்வொரு துறையிலையும் இந்த சமூகத்துக்கு பல முன்மாதிரிகளை உருவாக்கினார்களோ இதே இப்போ உண்டு நாமும் எங்க சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களை உருவாக்க வேண்டிய ஒரு தலைமை பார்த்து வீட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு ஒவ்வொரு சமூகமும் என்ன சொல்லக்கூடிய சிறார்கள் எதிர்கால சந்த எதிர்கால தலைவர்கள் என்ற மிகப்பெரிய அந்த பழமொழிய அவர்கள் பாடி பாடி சமூகத்தை வலியுறுத்துறாங்க இன்னைக்கு எங்களுடைய ஒவ்வொரு மௌனிகளாக இருக்கின்றோம் எங்களிடையப்படுவே இன்னைக்கு நாங்கள் எங்களும் இருக்கிறோம் எங்களிடம் வாலிபர்களை போதையை விட்டும் பாதுகாப்போம் அவர்கள் சமூகத்துடைய சொத்துக்கள் இன்றி என்ற வார்த்தையை அந்த சுவர்கள் எழுதப்பட்டு நாம் எதற்காக முயற்சி செய்வோம் இந்த சமூகம் எதற்காக பாடுபடுது இன்றைக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு படமை பார்த்துவோம் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு இந்த சமூகத்துடைய வெற்றிக்காக சமூகத்துடைய பொறுப்புக்காக குழமா மட்டும் பாடு சமூகத்துடைய விடயத்தில் அல்லா கேள்வி கேட்பான் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சாரே அச்சர்விக்கிறவர் ஒரு நாட்காமி என்ன சென்ற நிலப்பாடு எதிர்பார்க்கிறோம் இந்த சமூகம் எங்களுக்கு என்ன சிந்தி சென்ற உணர்வு எங்களுக்கு இருக்கு ஆனால் அன்பிற்குரியவர்களை ஒரு நாம் ஒரு நேரம் ஒரு நிமிடம் சிந்திச்சு பார்ப்போம் இந்த சமூகத்துக்கு நான் என்ன சிந்திக்கிறேன் என்ன செஞ்சிருக்கிறேன் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு வளமாக்களும் படித்தவர்கள் படிப்பாதவர்கள் சாதாரண மனிதர்கள் வாலிபர்கள் வயசுல மூத்தவர்கள் சிந்திச்சு இந்த சமூகத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த சமூகத்தில எத்தனை ஏழைகளுடைய தண்ணீரை நான் தொடர்ச்சி எத்தனை விதவைகளுடைய தண்ணீரை நான் தொடர்ச்சி எத்தனை அனாதைகள் இப்படி தெருத்தெருவாக பட்டியலிட்டு போகக்கூடிய அளவுக்கு என்னோட சமூகம் பின்னோக்கிய நிலையில இன்றைக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கல்வி சொல்லியவர்கள் நிலைமைகள் நடத்தப்படவும் குறிப்பாக இந்த சமூகத்துடைய கல்வியுடைய தரத்தை நாம் தூக்க வேண்டிய ஒரு கட்டத்துல நாம் எல்லாரும் அன்பிற்குரியவர்களே ஒரு காலம் இருந்துச்சு வாப்பா நீங்க படிக்கல என்று கேட்டா நாங்க எல்லாரும் எங்கட காலத்துல வார்த்தையை சொல்லி எங்கட காலத்துல பெருசா அப்படி ஒன்றும் இல்ல அது இல்ல இது இல்லன்னு தப்பினோம் ஆனா இன்றைக்கு எங்கட காலத்தில எல்லாம் நீக்கி ஆனா எங்கட பிள்ளைக்கு எண்ணத்தை நாங்க பொறுப்புவோம் பாப்பாரு கொஞ்சம் மனசு சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஏட புள்ளைய மௌத்தா போற நேரத்திலே நாங்கள் எல்லாரும் சந்தூக்க வைத்து எல்லாரும் ஒரு வார்த்தையை பேசுவோம் என்ன வார்த்தை தெரியுமா இருந்தா தீர்மானிச்சு தேவைப்பட்டவர்கள் அதை மன்னித்து விடலாம் என்றும் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் அன்பிற்குரியவர்களை அந்த இடத்துல பேசக்கூடிய கடன் என்ன கடன் தெரியுமா அன்பிற்குரியவர்களை பண ரீதியான பொருள் ஆனால் இன்னொரு கடனையும் நாங்கள் ஜ வேண்டியவர்கள் என்னத்தில் பிள்ளையால் எப்படி விட்டுட்டு போகும் எங்கட பிள்ளையை விட்டுட்டு போகும் குடிக்காரனாக சிகரெட்டுக்காரனாக அழையக்கூடிய விட்டுட்டு போறோம் என்றால் அந்த பிள்ளைக்காக நாம் நல்ல இடத்துல ஜவாபு அன்பிற்குரியவர்களை பார்ப்பமார்கள் ரத்தத்தோடு சொல்றன் சிந்திச்சு பாருங்க உங்களோட பிள்ளை நீங்க விட்டுட்டு போறீங்க ஒரு தீந்தாரியாக விட்டுட்டு போறீங்களா சொத்துக்குரியவனாக விட்டுட்டு போறீங்களா நீங்க துணியோ பிள்ளைகளுடைய வாக்க பட்டியல்கின்றோம் முயற்சியில நாங்கள் எல்லாரும் இறங்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் இந்த சமூகத்துடைய வெற்றி எங்களுடைய வெற்றி இந்த சமூகத்தை வலியுறுத்த நாம் வரல என்றா இந்த சமூகத்தை யாரும் வழிநிறுத்த முடியாது இந்த சமூகத்தில எங்களோட ஓர்க்கைகளை பார்த்து பட்டியலிடக்கூடியவர்கள் ஏற்பட்ட நிலம் என்ன தெரியுமா உண்மை இந்த மாற்ற ஒரு மிக தோலையான வரலாறு எங்களோட மனசை அனுப்பிவர்களை இதுக்கு யாரும் ஜவாபடுறீங்க பொறுப்பு சொல்ல வேண்டிய இன்றைக்கு தெரு தெருவாக அலையக்கூடிய எங்களை எத்தனையோ தூரடிச்சு முன்னால கூட ஒரு வாலிபரை வழிநடத்த யாரும் தயாரில்லை அந்த வாலிபரை வழிநடத்த ஒரு மிஷனரி தயாராகிறார் இப்படி அன்பிற்குரியவர்களை நாம் இன்றைக்கு ஏட பிள்ளைக்கு ஒன்றும் இல்ல அது தெருவூட என்ற நிலப்பாடோட ஆரம்பிப்போம் என்ற ஒரு கட்டம் எங்கள பிள்ளையுடைய தண்ணீரத்து யாரும் வரப்போவதில்லை எனவே கணிப்பு சமூகத்துடைய முயற்சி எங்களை கூட்டு முயற்சியாக அமைப்போம் இந்த சமூகத்துடைய வெற்றி காடு பாடுபடுவோம் இந்த சமூகத்தை எதிர்கால சமூகத்துக்கு நாம் ஒரு மிகப்பெரிய பொக்கி சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலை சமூகத்தை வழி சார்ந்தவர்களை மிகப்பெரிய மாற்றத்தோடு வாக்குவான் அவிட்டு அறக்கத்தோடு சொல்றன் யாரெல்லாம் நாம் சிக் கடியவர்களாக இருப்போம் பக்கைகள்ல தெரு தெருவாக கடைகள் அவிப்போம் இதே ஜுப்பால் அரைத்தோடு சொல்றேன் நீங்க விற்கக்கூடிய சம்பாதிப்பீங்க அந்த சிகரெட்ட உருவா சம்பாதிக்கிறீங்களா உங்களோட பிள்ளைக்கு நீங்க கொடுக்கறீங்க நரக நெருப்பு கொடுக்குறீங்க எத்தனையோ பிள்ளையுடைய தண்ணீர் எத்தனையோ மனைவி மார்கசூடிய கண்ணீர் எத்தனையோ தாய்களுடைய கண்ணீர் அந்த தண்ணீரை தான் நீங்க புசிக்கிறீங்க அல்லா நாம் ஜவாபி சொல்லுவோம் இந்த சமூகத்தை நாம் மிகப்பெரிய ஒரு தவறை நோக்கி கொண்டு செல்றோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களை சிந்திப்போம் செயல்படுவோம் ஒரே நாம் நாம் பிரிந்துவோம் திருந்துவோம் என்ற நிலைமை சொல்லிக்கொண்டு அறிவிக்கிறோம் ஆனால் அண்டிப்புரியவர்களை இன்றைய நாம் இட வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் அது மாத்திரம் இன்றைக்கு என்ன காலம் இந்த பட்டியலை இந்த இன்றைக்கு குறிப்பாக இந்த புதுக்கடை பகுதியைச் சேர்ந்த செபஸ்தியன் தமிழ் வித்யாலயம் செவஸ்டியன் சிங்கள வித்யாலயம் இதே போல பாத்திமா முஸ்லீம் குறிப்பாக எத்தனையோ பிள்ளைகளுக்கு கால சாப்பாடு இல்லாம நடு ஸ்கூல்ல பாடல் நடக்கிற நேரத்துல மயங்கி குழுற ஒரு அபலமான ஒரு காட்சிய கவலையான ஒரு நிலைமையை நாங்க பாடுவோம் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு ஜலிச்ச விளையாட்டுக்கும் அதுக்கும் இதுக்கும் அதுக்கும் இதுக்கும் என்று எத்தனை பணத்தை தள்ளுகின்றோம் ஆனால் இன்றைக்கு ஒரு இருநூறு ஆடு வாங்கி கொடுக்க யாரும் இல்லை என்றா இன்னைக்கு நாம் முஸ்லிம்கள் என்று பெருமைப்படுறது என்ன நிலப்பாடல் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த ஓட்டையே தான் அந்நிய சமூகம் மதம் மா என்ன சாதனம் மட்டும் இல்ல அப்படி ஊடு கேட்கல வங்க நகை கேட்க ஆச்சரியம் என்ற சில பிள்ளைகள் எடுக்கிறாங்க அந்த பான் ராத்தில தொட்டி தீங்க ஊட்ட சீனி இல்ல அந்த பானை தொட்டி தீங்க பருப்பு கரு இல்ல தண்ணியோட தொத்தி தீங்குறாங்க வா இன்னைக்கு எத்தனையோ என்னோட பெண்கள் எத்தனையோ சீரிய இன்னைக்கு மதம் மாடுற காட்சியை நடத்தினால பார்க்கிறோம் இவர்களை யாரும் பொறுப்புறாச்சு நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் எந்த நிலைமையில பள்ளப்பட்டிருச்சு எங்கட பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிள்ளைகள் கழிக்கிறாங்க பாடசாலைக்கு போதும் யூனிஃபார்ம் சூக்கள் இல்ல இப்படியாப்பட்ட நிலைமை இப்படியாப்பட்ட நிலையில இன்னைக்கு கல்விய படிக்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் ஏறாமா ஆனால் அன்பிற்குரியவர்களை இப்ப நாம் சிந்திச்சு பார்ப்போம் ஒவ்வொரு பணக்காரன்ல இருந்து ஆட்ட ஓட்டக்கூடியவர் நாட்டாமையில செய்யக்கூடியவர் ஒவ்வொரு வாரிவர்கள் உலமாக்கல் நாங்கள் வியம் செய்கின்றோம் வீண்வரையல் வீண்விரையம் செய்யப்படுகிறேன் ஆனா இன்றைக்கு அதே ரூபாயால எடுத்து இப்படி ஒரு ஏழையுடைய தண்ணீரை துடைக்காத நிலையில நான் மௌத்த அவருடன் என்றா யாரும் இல்லை ஒரு காலம் வருடத்துக்கு முன்னால்தான் இந்த உலகத்திலே எந்த துறை இருந்தால் வானவியல் விலங்கியல் தாவரவியல் ஒவ்வொரு துறையிலையும் முஸ்லீம்கள் முன்மாதிரியாக இருந்தார் இன்னைக்கு எந்த துறையில நாங்கள் பெருமைப்பட இருக்கிறோம் ஆட்ட ஓற்றவர்களே நாங்கள் ஒரு முன்மாதிரி என்று பெருமைப்படுவோம் அச்சர் விக்கிற முன் மாதிரி பெண்மணிகள் இன்னைக்கு கடையாசத்தை சுட்டு நெருப்போட விளையாடுறாங்களே இவங்களை நினைச்சு வெண்ணிய துக்ரி அவர்களே எங்கென சமூகத்துடைய பெருமை நாம் இன்னைக்கு இந்த சமூகத்தை எந்த இடத்துல விட்டு இருக்கிறோம் இந்த சமூகத்தை அடாதியாக்கி இருக்கிறோம் பாடசாலைக்கு நிலையில எங்கட பிள்ளைகள் தண்ணீரிசித்து சென்றா இன்றைக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் பணம் மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் பகுதாதல்லா என்ன ஆச்சரியம் வைத்துமா மிகப்பெரிய ஒரு கொலேஜாக ஒரு எப்புறு துறையையும் செமிஸ்டிய அஸ்ட்ரோலஜிய ஜூலஜி பயோலஜி எந்த துறை என்றாலும் இந்த அனைத்து துறைகளையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு அந்த பைத்துள் ஹிக் மா திகழ்ந்தது ஆனா அப்படியாப்பட்ட பைத்துள் ஹிக் போல இன்னைக்கு எங்களோட பாடசாலைகளை நாம் உருவாக்கணும் கண்ணி புரிய வெறுமனே நான் ஆட்ட ஓட்டி காலத்தை கழித்ததை போல எங்கள பிள்ளையும் ஆட்ட ஓட்டணும் என்ற தலைவீதியை நாங்கள் மாற்றோம் கண்ணி இந்த வழித்தூடியத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வைத்தியராக உருவாக்குறது மிகப்பெரிய பொறுப்புல நான் சிந்திப்போம் அல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை விலக்க இந்த சந்தர்ப்பத்தை தவறு இல்லை ஆனா நாங்கள் நல்ல வேண்டு செஞ்சு எத்தனையோ ஹராசுவோம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எத்தனையோ கிளப் என்று அமைப்பு வைக்கவோம் அன்பிற்குரியவர்களே துணமெண்ட் தவறில பின்பற்ற வேண்டிய விடயங்கள் பின்பற்றவர்களை இன்றைக்கு இதை யாரு செய்தது நம்மை போன்ற முஸ்லிம்கள் இதை போன்று நாம் டிசம்பர் வார நேரத்தில் ஏப்ரல் வார நேரத்தில் அந்த ஆறு மன்றப்பட்டு வால என்றுனவில்லாம எத்தனையோ குடும்பங்கள் தண்ணீர் சிந்தக்கூடிய நிலையில இப்படியாப்பட்ட பயணத்தை நாம் மேற்கொள்றோம் இன்னைக்கு நான் சிந்திக்க அப்படியாப்பட்ட நிலைமையில இந்த சமூகம் இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழும் முஸ்லீம்கள் எப்பவும் துடைக்க நாட்டுடைய கண்ணீரை துடைக்க கூடியவர்கள் இந்த உலகத்துடைய கண்ணீரை துணைக்கக்கூடியவர்கள் நாம் முஸ்லீம்கள் அன்பிற்குரியவர்களே சுபாணல் வாங்க முன்மாதிரி எப்போ மைதானத்தில் தண்ணீர் தேவைடுதுவனுடைய தாகத்தை தீர்க்கோணும் என்ற உணர்வுதான் ஒரு முஸ்லிமுடைய உணர்வாகிறது ஒரு இருட்டறையில விருந்தாளிய கவனித்த ஒரு முன்மாதிரியான அப்பமாதிகள் மூதாதையர்களுடைய சந்ததிய வந்தவர்கள் நான் நிறுத்தி அந்த சகாபாக்கள் அப்படியே தாண்ட பிள்ளைய பசியில படுக்க வைத்து இருந்தாலுடைய பசியை தீர்ந்த பசிய அந்தவர் இருந்தால கவனித்த உண்ணதவர்கள் இந்த முஸ்லித்த முஸ்லிம்களுடைய மனம் விசாலமானது இந்த இந்த மனதான மிகப்பெரிய அந்த கொகையோ பள்ளி வாய்கள் பெரிய பள்ளி என்று எத்துணைய பள்ளி வாயில்கள் ஆச்சரியம் சமம் கொட்ட பள்ளிய இப்படி ஒவ்வொரு பள்ளி வாயில்களையும் எங்களோட மூதாதியர்கள் எங்களுக்கு தந்தி மாளிகாவத்தை மையவாடியா மையவாடிகளை இந்த மூதாதியர்கள் எங்களுக்காக எடுத்து தந்திங்க ஆனா இன்னைக்கு நாங்க செய்யக்கூடிய வேலை ஒன்றுதான் அன்பிற்குரியவர்களே அந்த மையவாதிகளை டெவலப் பண்ணணும் அதே போல பள்ளிகளை கட்டுவோம் நாங்க செஞ்சோம் அன்பிற்குரியவர்களே எங்களிட மூதாதையாரர்கள் இந்த காலத்தில் போராடியும் பணத்தாலையும் செய்ய முடியாத சொத்துக்களை எங்களோட சமூகத்துக்கு தந்தித்து அந்த மாசாமிட்டார்கள் இப்ப அல்வா எங்களோட சமூகத்துக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் அந்த ஸ்ரீதேவிகள் தந்த அந்த இடத்துல இப்ப நாம் சமூகத்தொலிநிறுத்தக்கூடிய தலைவர்களே துறை சார்ந்தவர்களே நாம் உருவாக்குவோம் அன்பிற்குரியவர்களே முஸ்லீம்கள் நெரு அழக்கக்கூடியவர்களோ முஸ்லீம்கள் அளக்கக்கூடியவரோ ஆட்ட ஓட்டக்கூடியவன் தூள்காரன் தெருக்காரன் ரஷ்யாது என்ற பட்சத்தை மாத்தி நாமும் இன்றிலிருந்து பாடுபடுவோம் எங்கடைய சமூகத்தில தலைவரிகள் வைத்தியர்கள் பொறியியலாளர்கள் நல்ல மக்கள் சமூகத்தை உதவி செய்யக்கூடிய ஒவ்வொரு தாக்கையும் இன்று நாம் மனசில் ஆழமாக பதிவு வைப்போம் சமூகம் எனக்கு என்ன அந்த வேத வாக்க நாங்கள் மாற்றுவோம் கண்ணியத்துக்குரியவர்கள் பிண்டையிலிருந்து உருவாக்குவோம் இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சுக்கள் ஒவ்வொரு தண்ணீர் சிந்து இந்த சமூகத்தில ஏதோ ஒரு துறையில ஒரு மனிதரை உருவாக்காம எனக்கு இந்த மௌத்த அல்லா தரக்கூடாது இந்த சமூகத்தில ஸ்ரீதேவிகளே நாதைகளுடைய எனக்கு ஒவ் முஸ்லீம்களுக்கும் வரும் உறுதி அது மாத்திரமல்ல இன்னைக்கு அது சந்தோம் இல்ல குறிப்பாக இந்த புதுப்பட இந்த பைசுல்மான் நிதியத்தால என்ன ஆச்சரியம் சுகானல்லாம் எத்தனைய பல ஏற்பாடுகள் கூட்டு ஜபாத்துடைய முயற்சியால அது மா இதே போல ஏழவல் படிக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான அந்த புலமை பரீட்சையுடைய உதவிகள் இப்படி ஏராளமான உதவிகளை இந்த பொதுக்களை செயல்பது அலம்லா ஒரு மிகப்பெரிய ஒரு நேர்ச்சியில இன்றைக்கு இந்த புதுக்கட வைத்துமா திடீயமும் குறிப்பாக இந்த புதுக்கட பள்ளி சம்மேளனும் ஒன்று சேர்ந்தேன் குறிப்பாக செபத்தியன் செபத்தியன் தமிழ் சிங்கள மகாவித்யாலயம் இதே போல பாக்கிமா இந்த ஸ்கூல்களுக்கென்று ஒவ்வொரு வருடத்திற்கு பத்து வெச்சத்துடைய சில ப்ரொஜெக்ட்களை செய்ய முன் வந்து முதலாவது முறையான அமைப்பு ஏற்பாடு அடுத்தது முறையாக கொடுக்கிறது ஆசிரியர்களின் மூலம் எங்களிடம் மாணவர்களுக்கு கல்வி முயற்சிய முன்னுக்கு கொண்டு வாழ்க்கையில் அடுத்த இஸ்லாமியிருப்பாங்க இஸ்லாமியா இன்னைக்கு சிங்கள மொழியில இஸ்லாமிய ஆசான்கள் இல்லாம எத்துணையோ பாடசாலைகள்ல எங்க எத்துணையோ முஸ்லீம்கள் பெரும்பான்மை இனத்தவர்களுடைய வேதத்தை எழுந்திய வரலாறுகள் ஏராளம் காரணம் சிங்கள மொழியில இன்றைக்கு அந்த படித்து கொடுத்த ஆசான்கள் இல்ல இதனால இந்த தரப்படுத்தி இஸ்லாமிய ஆசான்கள் உருவாக்கு அது மாத்திரமல்ல குறிப்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பாடசாலை மட்டத்தில அந்த கலாச்சார விழிப்புணர்வுகள் கல்வியுடைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எங்களை சமூகத்தை ஒரு ஒன்றுபட்ட இடத்துக்கு சமூக தொழில் கூடிய ஒரு தலைமைத்துவத்திற்கு கொண்டு வர மிகப்பெரிய முயற்சிக்கு இன்றைக்கு புதுக்கடை பள்ளி சம்மேளனமும் குறிப்பாங்க புதுக்கடை வைத்திருமார் முயற்சியில வந்துச்சாங்க இந்த கூட்டு முயற்சி ஒரு வருஷத்துக்கு பத்து லட்சத்துடைய தேவை இந்த தேவைய யாரு பூச்சி செய்யல இப்ப நாங்க ஒரு கேள்வி எழுப்ப போறோம் யாரு பூர்த்தி அப்படிக்குரியவர்களே மனசுல விளங்கி போங்க மட்டும்தான் இத்தான் காட்டிய வரலாறு அல்ல இத்தான் காட்டிய வரலாறு அல்ல ஒரு ஏழைக்கு ஏழையுடைய தண்ணீரை தொடைக்கலாம் அந்த முன்மாதிரியை காட்டிய மார்க்கம்தான் நீங்கள் செலவரிக்கூடிய ஒதுக்குங்க அந்த இருவது ரூபா ஒவ்வொரு நாளும் நீங்க சேகரிக்கப்படக்கூடிய இருபது ரூபாய்க்க ஒரு மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அறுநூறு ரூபாய் இந்த பணத்துக்கான ஒதுக்குவோம் இந்த கூத்தும் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒத்தாசையை எதிர்பார்க்கலாம் கட்டிற்குரியவர்களே நாம் அல்லாஹ் சமூகத்துடைய கண்ணீரை துறைக்க பிறந்தவர்களும் இந்த சமூகம் கண்ணின் சென்ற நேரத்திலே நாங்க வசித்தாலும் ஏழைகளுடைய தண்ணீர துவைக்கக்கூடியவர்கள் கிழக்கில மேற்குல வடக்கில எந்த இடத்திலையும் ஒரு அர்த்தமா முதலாவது அந்த நம் மனைவர்களை எனவே நாம் வடக்குரிய கண்ணீரை துளைத்தோம் சிலக்குரிய கண்ணீரை துரைத்தோம் இன்றைக்கு எங்கட கண்ணீரை துரைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஒன்றுப்படுவோம் என்னிட பணத்தை நாங்கள் கொடுப்போம் இன்றைய ஜும்மாவுடைய இந்த ஒத்தாக்கு இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய முயற்சி இன்றைய ஜும்மாவுடைய முயற்சி அந்த பத்து லட்சத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக நாம் அமைப்போம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றுபடுவோம் அதற்கொண்டு முயற்சி செய்வோம் அல்வா அதற்கொண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவார் எனவே என்னோட பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிலவகா பாடசாலை நிலைமைகளையும் நிலைமைகளையும் சீராக்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் ஆக்குவாயாட்சி இந்த சமூகத்துடைய கூட்டு முயற்சியில நம் அனைவர்களையும் பங்குதார்களாக ஆக்குவாயாக குறிப்பாக முஸ்லிம்கள் அனைவர்களுடைய நிலைமைகளுடைய தரத்தையும் உனக்காகவே மாயக்கூடிய நெசீப் வாயாக கரீஷ் நேரத்தில் தனிமாவோட இந்த உலகத்திற்கும்